وَإِذَا فَعَلَكَ عِبَابِي عَنِّي فَإِنِّي قَرِيبُ أجيب دعوة الدعاء إذا دعان فليتجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صلى الله عليه وسلم إن أثر على الدعاء إجابة دعوة غائب لغائب أو كما قال عليه الصلاة والسلام மார்க்கத்தை மதத்தை தந்திருக்கு அந்த மார்க்கத்துல மதத்துல நம்மவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அல்லாஹூஸ் பானஹுவ தெளிவாக விரிவாக கூறியிருக்கின்றான் உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு எந்த ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் சரி அது இன்பமான நிலைமையோ துன்பமான நிலைமையோ சந்தோஷமான நிலைமையோ கவலையான நிலைமையோ அல்லது செல்வம் செழிப்போடு வாழக்கூடிய நிலைமையோ அல்லது கஷ்டம் வறுமையோடு வாழக்கூடிய கட்டம் எந்த ஒரு இருந்தாலும் சரி அதில் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் ஆண்கள் பெண்கள் எந்த அடிப்படையில் நடந்து கொள்ளணும் என்ற ஒரு தெளிவை அழகான முறையில சொன்னதோடு செய்தும் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றனர் மேலான பெரியார்களே கனவான்கடே சகோர்களே உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில இன்பங்கள் ஏற்படுவதை போன்று துன்பங்களும் ஏற்படும் சந்தோஷங்கள் ஏற்படுவதை போன்று கவலைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் சிலர் அவர்களுடைய பணத்தை வைத்து செல்வம் செல்வாக்குகளை வைத்து இன்னும் சிலர் அவர்களுடைய அறிவு ஆற்றல்கள் திறமைகளை வைத்து இன்னும் சிலர் அவர்களுடைய உடலுடைய நிலைமைகளை வைத்து எப்படியாவது இந்த சிக்கல்களை அகற்ற வேண்டும் இந்த பிரச்சனைகளை நீக்க வேண்டும் நமக்கு வரக்கூடிய இந்த சோதனைகளை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் இந்து நாங்களும் மேற்கொள்கின்றோம் முஸ்லிம்கள் அல்லாத மற்றவர்களும் மேற்கொள்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு நமக்கு மத்தியுள்ள வித்தியாசம் என்ன நாம் வெளிப்படையான அந்த முயற்சிகளை மேற்கொள்வதுடன் நம் அனைவர்களுக்கு அல்லாஹு அந்தரங்கமான ஒரு ஆன்மீக சக்தியை தந்திருக்கின்றான் அந்த சக்தி தன் து ஆடைய சக்தி ரசூல் அவர்கள் சொல்வார்கள் அத் துலாஹு ദുആയർക്കേ ദൂആ അദ മുഅ്മിനൂടിയെ നിഹയ് തരിയൂർ ആയിദം അദ് ദുആഉ സിലഹുൽ മുഅ്മിൻ ദുആഉ മുഅ്മിനൂടിയെ തരിയൂർ ആയിദം ഇനമൊരു ഹദീസെ നബി അവർകൾ courier பட்டார்கள் അദ് ദുആഉ ഹുവൽ ഇബാദ അ ദുആയൻ ബദ അ തനിയാന ഇബാദത് അദ് ദുആഉ മുഖ്ഉൽ ഇബാദ ദുആയൻ ബദ ഇബാദതകുരിയ മൂലേ ഇബാദതകുരിയ തയ് എന്തും നബി അവർകൾ courier രേഖപ്പെടുത്തကြிறார்கள் எப்படி நாங்க சொல்லுவது குரான் ஓதுவது சிக்கனை செய்வது நோன்பு பிடிப்பது இது எப்படி வணக்கமோ அதே மாதிரி து ஆ என்பது மிக முக்கியமான ஒரு வணக்கம் து ஆ என்பது மிக முக்கியமான இபாத அந்த துவாக யார் யார் எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த சந்தேகத்தில் அவர்களுக்கு கூறுகின்றான் அது நமக்கு தனிநபருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் நம்முடைய மனைவி மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் நம்முடைய குடும்பத்திற்கு அல்லது இஸ்லாமிய சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரசூல் ஒரு வெளிரங்கமான முயற்சியையும் மேற்கொள்வார்கள் மறைமுகமான இந்த துவாவுடைய முயற்சியையும் நபி அவர்கள் மேற்கொண்டு இருக்கின்றார்கள் நம்முடைய தலைவர் முன்னால் வாழ்ந்த அனைத்து நபிமார்கள் அவர்களுடைய காலம் முதல் அவர்களுடைய காலம் வரைக்கும் ஒவ்வொரு நபிமார்கள் எந்தெந்த முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தெளிவாக கூறியிருக்கிறார் and run. முதலாவது உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு இல்ல அவர்களுக்கு வணக்கமும் இல்ல அமலும் இல்ல இபாதத்தும் இல்ல சூர்க்கத்துல மனம் போல போக்குற வாழலாம் ஆனால் அல்லாஹுடைய ஒரே ஒரு உத்தரவா இந்த நீங்க எப்படியாவது அந்த வாழ்க்கையில் இருந்து அவர்களை என்ன செய்யும் அப்புறப்படுத்தும் அவர்களை வெளியாகிறோனும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகளை செய்து அதிர தாத்தமனை அவர்களை அந்த மரத்தின் கணியை சாப்பிட வைத்து வருகின்றான் நடந்தாதாத்து முதலாவது அவர்கள் அல்லாஹிட்டார்கள் அதனால இந்த வார்த்தை கொண்டு ஜுவா செய்தார்கள் ألا نكونن من الخاثيرين அநியாயம் செய்து கொண்டோம் நாம் நமக்கு நாமே தவறு செய்து கொண்டோம் நீ என்னை தோல்வி அடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் துவா செய்கின்றார்கள் அந்த துவாவை அல்லா கபூர் சேகின்றான் அது அல்ல வேறொரு இடத்தில் அல்லாஹூ சுபான குறிப்பிடுகின்றான் ஆக அதிகலாம் அவர்களால் ஏற்பட்ட அந்த ஒலாவது தவறுக்கு அவர்கள் பாவித்த பின்னால் ஹதரத் அலிஹாத்து அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் குலான்ல பல இடங்களில் குறிப்பிடுகின்றான் ஹதரத் அவர்கள் சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அந்த மக்கள் அல்லாஹுடைய ஜீனின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்தாங்க ஏற்றுக்கொள்ள மாற்றமாக பல வகையில துன்புறுத்தினாங்க அவர்களை கேலி செய்தாங்க அவர்களை கி கிண்டல் பண்ணினாங்க குரல் வருகின்றது காலஇ மின் فَإِنَّا مِنْكُمْ كَمَا تَسْخَرُونَ நீங்க எங்களை கேலி பண்றீங்க ஒரு காலம் ஒன்று வரும் அந்த காலத்துல நாங்க அவங்கள கேலி பண்ணுவோம் அதரத்து நூகை பார்த்து சொல்லுவாங்க யானோ கபி பலாலின் அவர்களை பார்க்கின்றது இருக்கிறீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னிடத்தில வரிகேடு இல்ல நாங்கள் என்ன சொல்லுவோம் நான் வரிகேடன் நதிமார்களுடைய அவர்கள் சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அந்த மக்கள் அழைக்கிறாங்க இரவும் அழைக்கிறாங்க பகலும் அழைக்கிறாங்க அவர்கள் அழைத்ததை குறந்தால் தான் சூடானோகளை குறிப்பிடுகின்றான் காலரபித تو قاومي ليلًا ونهارًا فلم نزدهم دعاء إلا فرارًا يا الله என்னோட கூட்டத்தை இரவும் பகலும் அழைத்தேேன் பகலும் அழைத்தேேன் நான் அளிக்கும் போதெல்லாம் அவர்கள் விரோண்டோடிக்கொண்டே இருக்கကြார்கள் انا அவர்களை நான் விட அவர்களை நான் விடல ثم اني دعوتهم جهاره ثم அலன் துகம் அவ அழைத்தேன் அவர்களை பார்த்தேன் அவர்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்திற்கும் துன்பங்கள சோதனைகளை பிரச்சனைகளை கொடுக்கின்றார்கள் இப்பொழுது அல்லா உலகத்தில் அவர்கள் வாழக்கூடிய இந்த காசிலையும் விட்டு வைக்காது அதன் மூலம் அவர்கள் அழிக்கப்படுகின்றார்கள் மேலான பெரியார்களே கனவான்களே ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு விசேஷமான துவாவை கொடுத்திருந்தான் அனைத்து நபிமார்களும் அந்த துவாவை கேட்டு அவர்களுடைய பூர்த்தி செய்தார்கள் எங்கட நபி சூலாஹி சலம் அவங்கள தவிர அவங்களுக்கு எத்தனையோ கட்டம் வந்து கேட்கிற கட்டம் அவர்களுடைய வீட்டுல ரெண்டு மாதமா அது பெரியல்ல அவ்வளவு கஷ்டம் அவர்களுடைய பேர குழந்தைகளுக்கு சாப்பிடுறதுக்கு கஷ்டம் அவர்களுடைய உடுப்பதற்கு கஷ்டம் நபி அவர்களுக்கு நஞ்சு கலந்த உணவு கொடுக்கப்பட்டது நபி அவர்களுடைய பேர குழந்தை ஹதரத் ஹொசைன் ரயில்ல அணுகும் ஷஹீதாக்கப்படுவாங்க என்று கனவுல காட்டப்பட்டுச்சு இவ்வளவு நிலைமை ஏற்பட்டும் நபி அவர்கள் அந்த துவாவை கேட்கல நபி என்ன சொல்றாங்க என்ன சொன்னாங்க உம்மத்தே நான் எனக்கு தந்திருக்கிற அந்த துவாவை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி அதை நான் யூஸ் பண்ணுவேன் நான் காவிப்பேன்னு சொல்லி நபி அவங்க சொன்ன ملانا تريار خليقانا وانقل يشاهر خليق وقال نبيكم الله وردوا وقالترنان عند دعامي كتا ورغل ملترك يخندار عدر كفننا لبان حضرت موسى عليه الصلاة والسلام أوله لي صلت تلم قرآن فلا دنقل الله قل يبرخندان حضرت موسى عليه الصلاة والسلام أبرخلهم عند فراعون أوله كوتا تاروله شودنا تانقاما قليسي لدعاتي يخندار ربنا تمس على أموالهم واشتد على قلوبهم பொ அளித்துவிடு இவர்களுடைய உள்ளங்களை கல் மாற்றிவிடு உன்னுடைய பயங்கரமான அதாபை பார்க்குகின்ற வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டாங்க அதனாலையும் அவனுடைய கூட்டத்தையும் அளித்த சரித்திரம் குரான் மேலான பெரியார்களே ஹனவான்களே சகோர்களே தன்னுடைய விரோதிகளுக்கு பாதகமாக அல்லூரத்தில் இருந்து உதவி தேவை என்பதற்காக வேண்டி பாதிக்கல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க அவர்கள் எனக்கு பின்னால யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு ஆட்சி தனக்கு தேவை என்று அதர சுலை செய்தார்கள் அதனால தான் கொடுக்கப்பட்ட ஆட்சி மாதிரி உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்கப்படல மனிதர்கள் ஆட்சி செய்தாங்க மிருகங்கள் ஆட்சி செய்தாங்க ஜிண்களை ஆட்சி செய்தாங்க பறவைகளை ஆட்சி செய்தாங்க காற்றை அல்ல அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான் ஒரு மாதம் கடக்கக்கூடிய தொலை ஒரே ஒரு நாளுடைய காலை பொழுது அதை மாதிரி கடந்துருவாங்க காற்று அவங்களை தூக்கொண்டு போவோம் ஒரு மாதம் நடக்கக்கூடிய தொலை ஒரே ஒரு நாளுடைய மாலை பொழுது அந்த தூரத்தை காற்று அவர்களை கடந்து சென்றுவிடும் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் எறும்பு பேசக்கூடிய பேச்சை கூட கேட்பாங்க எறும்புகளுடைய அவஸ்தா அதனால தன் குழா சூரத்தும் நமல் என்று ஒரு சூடா எறும்புடைய சூடா பத்தொன்பதாவது ஜூச நீங்க பார்க்கலாம் சூரத்தும் நமல் எறும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவை அண்ணா இறக்கி அதில் சுரிமான் அணிஹர் அவர்கள் எறும்புடன் செய்த அந்த சம்பாஷன அந்த முசாக்கராவ் அந்த சூறாவோட குறிப்பிடுகின்றார் அதாவது முத்துக்கள கடலுடைய அதாவது பாதாரத்திருந்து ஜின்கள் அடித்துக் கொண்டு வந்தாங்க அந்த மஸிது அப்தாவை கத்தினாங்க அவர்கள் தனக்கு ஆட்சி தேவை என்று அல்லாஹிட்ட துவார் செய்தார்கள் அவர்களுக்கு குழந்தையே இல்லை தொண்ணூறு வயசை தாண்டிட்டாங்க அனை பல்லாட்டுவாசிலா ததர்னே ரப்பிலா தகர்நேர்தாருள் வாரிசே யாரா என்ன கனிமைப்படுத்தாதே நீ என்ன உலகத்துல கனிமனிதனாக நல்ல வாரிச தந்துவிடு குணத்திருந்தார்கள் அவர்களுடைய தொண்ணூறாவது வயதுக்கு பின்னால் அல்லாஹ் ஐயா என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையை அல்லா கொடுக்குகின்றார் எந்த ஆயிரத்திற்கு கீழால் முஃபத்திர்கள் எழுதுகின்றார்கள் யாருக்காவது குழந்தை பாக்கிய அடிக்கடி அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லாம் இறந்து வருகின்றது அவர்களுடைய அவர்களை விட்டுட்டு போனாங்க அய்யூப் அலி சலாத்து அவர்களும் அவர்களுடைய மனைவியும் மாத்திரம் ஒரு வீட்டில தங்கிக் ஏழு வருஷத்துக்கு உங்களோட நோயில இருந்து சோகப்படுத்தலாம் அதனத்தை யூ ஆலகலாம் சொன்னாங்க எழுபது வருஷம் நான் இன்பத்தோடு இருந்தேன் சந்தோஷத்தோடு இருந்தேன் மகிழ்ச்சியோடு இருந்தேன் எனக்கு ஆடு மாடு ஒத்தகைகள் மிருகங்கள் விவசாயங்கள் பணங்கள் உலகத்து எது வருஷம் அவனுடைய அனுபவித்து அவன் தந்திருக்க கூடாத இருக்கு வருடத்திற்கு பின்னாலி அல்ல என்ன ஒரு நோய் வந்து பீடித்து விட்டது என்னை ஒரு நோய் வந்து துட்டு விட்டது நீ இரக்கம் காட்டூடியவர்களுக்கு எல்லாம் இருந்து நிவாரணத்தில் நவீன காலத்தில் உள்ள எந்த தொழில்நுட்பம் எதுவுமே ஆனால் அல்லா நாட வெறும் நீரைக் கொண்டு அல்லாவுடைய வெளியவர்க நீங்கிவிடுகம் வரு ஈராக்கடும் சமர மாதிரியும் இன்று வரைக்கும் அல்லாஹூ குளிர்ச்சியாகவே வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய உதவி வருவதற்கு அலேஹி அவர்களுடைய ஆட்சிக்கு அதரத் ஐயூ அலைஹி சலாத்து அவர்கள் தன்னுடைய உடல் சுகத்திற்கு ஒரு வித்தியாசமான செல்ல செய்தாங்க அவர்கள் அல்லாட்ட துா கேட்டாங்க ஒரு மரபை இறக்கப்படணும் மறவியில சமைக்கப்பட்ட உணவு இருக்கணும் அந்த மரவையில் சமைக்கப்பட்ட ரோட்டி பொறிக்கப்பட்ட மீன் உள்ள ஒரு மரபையை முதலாவது ஆலய மூணாவது மீனுடன் சமைக்கப்பட்ட ரொட்டியுடன் வானத்திலிருந்து அல்ல ஒரு மரபையை இறக்கி வைக்குகின்றான் அந்த சம்பவம் சூராத்துள் மா இதளவானதுனால அந்த சூராவுக்கே சூறத்துள் மாதா மரபையுடைய சூறா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு மேலான பெரியாரளவேஷ் அவர்களே ஆண்கள் பலவிதமான நோயினைகளை துன்புறுத்தல்களை அதாவது சோதனைகளை கொடுத்தான் கடைசி அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு அவர்களுடைய உடலில் இருந்து ரூப பிரிய போகுது இப்பொழுது அல்லாட்ட துவா செய்யறாங்க அதனால் எனக்கு ஒரு அழகான மாளிகையை கட்டி தந்தவனு மாளிகையை கட்டி தரணும் சித்திரவதற்கு ஆனால் சிரித்துக் கொண்டிருக்கிறாங்க அவர் கேட்ட பாருங்க இவங்க பைத்தியம் போல தெரியுது நான் இத்தனை அடிப்படை சித்திரை அவர்கள் கூறியிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரிய சொல்லக்கூடிய பெண்மணி தான் பெற்றது உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளையையும் பிறக்கிற வேலையில சைத்தான் கிள்ளி விடுவான் அதனால தான் அறிந்து கொண்டே பிறக்குது என்ன நம்பியுடைய தெளிவான ஒரு அஜீஸ் ஒவ்வொரு குழந்தையும் ஷைத்தான் அந்த குழந்தையை கிள்ளி விடுகின்றான் அதனால அந்த குழந்தையை அறிந்து கொண்டே வருது அந்த ஷெய்தானுடைய தீங்கிலிருந்து இந்த என்னுடைய மகள் மரியத்தையும் அந்த மரியத்துடைய தந்ததியையும் பாதுகாக்கும்படி அதன அண்ண அலேக சலாத்துகின்றார்கள் அதனால மரியத்தையும் அல்ல பாதுகாத்தான் மோர்களே தனவான்களே சே ஏதோ சொல்ல வாரோம் ஆதம் அலிஹி சலாத்து சலாம் அவர்களுடைய காலம் முதல் ரசூல் அவர்களுடைய காலம் வரைக்கும் வந்த நபிமார்களும் நல்ல சாலைகான பெண்மணிகளும் அவர்களுக்கு ஏற்பட்ட தகல அது சமூக பிரச்சனையா சமுதாய பிரச்சனையா தன்னுடைய மகளுக்கு சுகமா அல்லது தனக்கு ஆட்சியா அல்லது தன்னுடைய நோய்க்குரிய சுகமா எது தேவையானாலும் துவாவை கொண்ட அவர்கள் பெற்றிருக்குகின்றார்கள் அதற்கு பின்னால் வாங்கி அவர்களுடைய இடி இடிக்குது நபி ஜுவா செய்வாங்க ஆசீனா கபட காலி காற்று வேகமா அடிச்சா இடி அடிச்சா நபி அவங்க இந்த துவாவை செய்வாங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நபி அவர்கள் என்ன செய்வாங்க ஒவ்வொன்றுக்கு விசேஷமான துவா மதியனால கடுமையான பஞ்சம் மதியனால கடுமையான கஷ்டம் என்ற இல்ல நபி அவர்கள் என்ன செய்யறாங்க ஓதி கொண்டு இருக்கக்கூடிய வேலையில ஒரு காற்று அரம்பி எழுந்து சொல்றாங்க யார சூழல்லா அலக்கத்தில் மனிதர்கள் குழந்தைகள் வருது கூட எல்லாம் அந்த ஈட்ட பல ஓலைகளால் மேயப்பட்டது எந்த அளவுக்கு மிம்பலிருந்து கீழே இறங்குறாங்க அந்த மலை சொட்டு நபியுடைய தாடிய கொண்டிருக்கிறதா அந்த தகாவி அறிவிக்கிறார் இப்பண்டைக்கு ஜும்மா உடைய தினம் கடும் மலை அடுத்த நாள் சனிக்கிழமையும் மழை அடுத்த நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் மலை அடுத்த வெள்ளிக்கிழமை நதிவர்கள் மீண்டும் மின்பெற கொத்துபாதையில் ரிவாயத்தில் வருது அதே காட்டு அரபி அல்லது வேறோட அரபி எழுபற யார சூழல்லா மழை கடுமையான மழை பெஞ்சு எங்கட பாதை எல்லாம் அது துண்டிக்கப்பட்டிருச்சு வெடிச்சிருச்சு எங்கட வீடுகள் எல்லாம் உழுகி கொண்டிருக்குது எங்கட மிருகங்கள் எல்லாம் கஷ்டப்படுது யார சூழல்லா نبي أمثل بهم اللهم حظ علينا ولا علينا اللهم على الآخرين மரங்கள் முடிக்க கூடிய இடங்கள்ல பள்ளத்தாக்குகள் இந்த மலையை அனுப்பிவிடு செய்யறாங்க அந்த ஜும்மா தொழுதிட்டு அவங்க வீடுகள் போறாங்க ரோடு எல்லாம் காஞ்சி இருந்ததா அந்த சகாபி அறிவிக்கிறார் ஒரு எக் உதாரணத்திற்கு தான் மலை தேவைப்பட்டது அப்பொழுதும் நபியவர்கள் அப்பொழுதும் நபியவர்கள் உட்கார்ந்து என்ன தொழுகை அல்லாத நேரத்தில் நீங்க பள்ளியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க சொன்னாங்க உட்கார வச்சிருச்சு நீங்கிவிடும் மின்லபதி தேனி ஒரு ஹரிஜால் اللهم اني يعود بك من الهم والحزل واعود بك من العجز والكسل واعود بك من الجبن والبخل واعود بك من غلبة الدين وقهر الرجال انت دعا وصولي كودك اندار حضرت ابو امامة باهلي رضي الله عنه سورا عنها شيل ناتك الكودة كليلا انت قدن اللامي تيند وطذي شيل ناتك الكودة كليلا انت كولي اللامي ارندان كودت ترييلا ميلانا فيريار کلي شاور کلي نبي وريع وارت تلاولك நம்பிக்கை செயல்படுத்துகின்ற மாதமாக இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது பின்னால் கயிறு பரக்கத்த நீங்க வீணாக்கிறது இல்ல ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை பத்து தடவை நோபு குடிச்சு கேட்டேன் பாருங்க நான் வைத்துள்ளாவுக்கு முன்னால கேட்டேன் கபூலாகல்ல ஆனா எங்களுக்கு தெரியுது அதுல ஹைர் இருக்கிற மாதிரி ஆனா அல்லாஹுடைய நாட்டத்துல ஹைர் இல்ல அதுல ஷர்ராக இருக்கும் அது தீங்காக இருக்கும் அதனால தான் அல்லாஹா கபூலாக ஆத்திருக்க மாட்டான் அதனால யாரும் ஆயுதம் என்று அதற்கு பின்னால் இரண்டாவது விஷயம் சிலர்களுடைய துவாப அல்லாஹ் சீக்கிரமாக கபூர் செய்வான் இருக்கிறாங்க அவர்களுடைய பதிவு செய்யப்பட்டது முதலாவது என்ன தாய் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு கேட்க அவசரமாக ஒருதமான அரசர் உமையான முறையில் ஆட்சி செய்கின்றார் உண்மையான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் நீதமான அரசர் அவருடைய தாவையும் அல்ல சீக்கிரமாக கபூர் செய்து மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள் தாவத்துள் மதுரோ விளைவிக்கப்பட்ட உடைய துவா அநியாயம் செய்யப்பட்ட ஜுவாவில் இருந்து பயந்து கொள்ளுங்க அது முஸ்லிம் ஒரு அநியாயம் செஞ்சவன் உடனடியாக கபூலாகும் நபி அவர்கள் யாரை வெளியூருக்கு அதிகாரியாக அனுப்பினாலும் அவருக்கு சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகள் முக்கியமான ஒரு அறிவுரை என்ன இத்தகை தாவத்தல் மதலும் இத்தகை தாவத்தல் மதலும் அநீதம் விளைவிக்கப்பட்டவனுடைய துவாவுல இருந்து நீங்க பயந்து கொண்டே உதவி செய்கின்ற நேரம் கழிந்தாலும் பரவாயில்லை உதவி செய்கின்றேன் என்று கூறக்கூடிய அளவில் ஜ அதே மாதிரி ஒரு பெற்றோர்கள் செய்யக்கூடிய குழந்தைக்கு செய்யக்கூடிய ஜோஆ அதே மாதிரி அதே மாதிரி ஹஜீஸ் ஷரீஃப் வருது நோட் பாலியனுடைய ஜோ நோன்பாடியுடைய அந்த துவாவையும் அல்லா சீக்கிரமாக கபூர் செய்வார் அதே மாதிரி சென்று அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போயிருக்கிறாரு யுத்தம் செய்ய போயிருக்கிறாரு அவர் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வருவதற்கு முன்னால் உள்ள துவா அதே மாதிரி தான் நோயாளி நோயாளிகளை போய் நோய் விசாரித்து என்ன செய்யறது லாபம் இதை சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிற நாங்க எங்கட சபையில இல்லாத ஒரு ஆளுக்கு உதாரணமா நாங்களுக்கு இந்தியா உள்ள அப்பாற்பட்ட சபையில் இல்ல எ பார்வைக்கும் எங்க சபைக்கும் எங்களோட ஊரில் இல்லாத ஒராளுக்கு அல்லா சீக்கிரமாக கபுல் செய்கின்றார் தெளிவான கூடியது ஒருவர் தன்னுடைய மறைமுகமான ஒரு சகோதரருக்கு ஜுவா செய்யக்கூடிய அந்த ஜுவாவை அல்லா வெகு விரைவில் கபுள் செய்து வருவான் வேறொரு ஹதீஸ் நபி சொன்னாங்க ஒரு சகோதரர் தன்னுடைய தனக்கு பக்கத்து மறைந்த மலக்குள் மோக்கள் அவருடைய தலைமாற்றில் ஒரு மலக்கை சாத்தப்பட்டிருக்கிறது அந்த மலக்கை காமின்னு சொல்லிட்டு நீங்க அவருக்கு எப்படி கேட்டீங்களோ அதே மாதிரி அல்ல உங்களுக்கும் தருவானாக நீங்க அவருக்கு எதை கேட்டீங்களோ அதே மாதிரி அல்ல உங்களுக்கும் தருவானாக அந்த மனுக்கு சொல்லிக் கொண்டே இருக்ககின்றார் என்று ரசோல் அல்லாஹி சல்லாஹ் ஒரே செல்லம் கூறியிருக்கின்றார் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே அதனால நாம் மேலே குறிப்பிட்ட பல ஹதீஸ்கள் அனுகாயம் செய்யப்பட்டவனாக இருக்கலாம் ஒரு ஹாஜியாக இருக்கலாம் அல்லது தாய் சந்தையாக இருக்கலாம் அதே மாதிரி இவர்களுடைய துவாவை அல்லாஹ் வெகு விரைவில் கபூல் செய்வான் ஒன்று இவங்க துவாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கோணும் ரெண்டாவது பதுவாவில் இருந்து எங்களை பாதகாத்துக்கொள்ளும் அவங்க நல்ல துவா செஞ்சாலும் எங்களை பாதகமா கபூலாகும் அநியாயம் செய்தவன் எங்களை கோபத்தில் உள்ள தாய் தந்தையர்கள் துவா செய்ய மாட்டாங்க எப்படி துவாவை பெற்றுக் கொள்ள எப்படி நாங்க துவாவை பெற்றுக் கொள்ளமும் மறுமுடையில அவர்களுடைய பதுவாவிலிருந்து நாங்க ரொம்பவும் கவனமா இருக்கோம் துவாவுக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்குது இமா புகாரி ரஹமத்துல்லா அலேஹே ஆரம்பத்தில் அவங்களோட ரெண்டு கண்ணையும் பார்வையில்லை அவங்களோட தாய் துவா செய்யறாங்க அல்லாஹினுடைய அம்மனுடைய கண்ணு பார்வ கொடுத்தது அந்த தாயினுடைய துவாவுடைய பறக்கத்தை கொண்டுதான் இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலேஹி அவர்களுக்கு பார்வையை அல்லாஹ் கொடுத்து விட மறுமுடையில தாயினுடைய துவாவில் இருந்து பத்வாவில் இருந்து எவ்வளவு கவனமா இருக்கணும் முஸ்லிம் ஷரீஃப் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நதி அவங்க சொன்னாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கத்தாலி இருந்தார் ஜ என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கசாலி இருந்தார் அவர் மிகப்பெரிய வணக்கசாலி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இருக்க ஒரு கண்ணால் பார்க்க மாட்டார் பாவம் செய்யக்கூடியவரை பார்ப்பதை கூட அவர் நினைப்பார் அப்ப ஜுரை சொல்லு கொண்டிருக்கிறார் தொழில் கொண்டிருக்கக்கூடிய வேலையில தாய் வந்து கூப்பிடுற உமா வந்திருக்கிறேன் இவர் சொன்னார் அல்லா உம்மா உம்மை இவர் என்னுடைய உம்மா நான் தொழுகையில் இருக்கிறேன் என்ன என்னுடைய தொழுகையோட விட்டடனுங்க அவ கொஞ்ச நேரம் தரவந்து என்னுடைய தாயை என்ன என்னுடைய தொழுகையில விட்டு விடுங்க மூணாவது தரமையும் வாரா அந்த வந்ததோட அவருக்கு கோபம் வந்துடுச்சு நான் மூணு தரமா ஜுரைஜ கூப்பிடுறேன் அவர் பதில் சொல்றார் இல்ல இப்பொழுது அந்த தாய் ஜுவாத்தேகின்றார் அல்லாஹும் அல்லா உம்மா பல துமித்து கூடாது என்ன செஞ்சார் மாதிரி ஒரு காட்டு பகுதியில் சொல்லு கொண்டிருக்கிறாரு பெண்மணி அந்த காட்டு பகுதிக்கு வார வந்த வேளையில் அந்த காற்று மே ஒரு இடையன்ட்டு பெண்ணுக்கு குழந்தை திறந்திருது இப்ப அந்த காற்று உள்ளவங்க கேட்டாங்க இந்த பிள்ளை கிடைச்சி இந்த பிள்ளைக்கு தந்தை யாரு அந்த பெண்முடி பொய் சொல்ற இவர் தான் என்னுடைய தந்தை யாரு இந்த ஜூரை என்னுடைய குழந்தையுடைய தந்தை மேலான பெரியார்களே கனவாங்களே ஷகோர்களே இப்ப ஊர் மக்கள் எல்லாம் வராங்க வந்து ஜுரைஜத்தை விசாரிக்க கோப்படுறாங்க ஜுரை தொழுது கொண்டு ஊர் மக்களுக்கு சரியான ஆத்திரம் வந்து ஜுரைஜுடைய கூடாரத்தை எல்லாம் ஆக்கறாங்க தரமத்தம் வருட்டிலேயே பேசியிருக்கிறது குழந்தை இந்த ஜுரேஜ் வாதிடப்பட்ட அவர் தன்னுடைய சந்தையை கை தேவையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் இவ்ளோ பெரிய வணக்கசாலி அவர் தன்னுடைய தாயுடைய பதுவாவை பெற்றதுனால அவரை ஒரு விபச்சாரியை பார்த்துட்டு கனவான் கணேஷ் கவனமாக துவா ரொம்ப சீக்கிரமா இப்படி கபூலாகும் அதே மாதிரி சில விசேஷமான நேரங்களும் இருக்குது அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாவையும் அல்ல சீக்கிரமாக கபூல் செய்வான் அதில் உள்ள முக்கியமான நேரம் தான் ஜும்மா உள்ள ஒரு நேரம் நபி அவங்க சொன்னாங்க இன்னத்தில் ஜுமா சில ஜுமாவுடைய சின்னத்துல ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்துல யாராவது ஒரு ஹயிரான நல்ல விடயத்தை கேட்டால் நிச்சயமாகல்லாம் அந்த விடயத்தை கொடுப்பான் ஆனா அந்த நேரம் எப்பொழுது உள்ள நேரம் ஏறியதிலிருந்து அந்த இமாம் ஜும்மாவுடைய தொழுகையைக்குள்ளால இடைப்பட்டது அந்த நேரம் இருக்குது அதனால தான் பார்க்கலாம் இமாம் ஒரு கொத்துபா ஊதிட்டு இரண்டாவது கொத்துபா ஊதுவதற்கிடையே கொஞ்ச நேரம் உட்காரும் போது ஆகும் அதனால் அந்த நேரத்தில் கருத்து மறையக்கூடிய வேலையில கேட்கிற ஒரு நேரம் இருக்குது முயற்சி மாலை மகிப்பு கொஞ்சம் கிடைச்சு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 எப்படி லதரு அது இருபத்தி ஏழு பிந்தின பத்தில நீங்க எதிர்பாருங்க எழுத்துரு கதரை அடையணும் முயற்சி செய்யற மாதிரி இந்த ஜுமாவுடைய தினத்தில் உள்ள துவாக்கரை கோணம் அந்த ஜுமாவுடைய தினத்திரையும் கேட்டுக்கொள்றது அதே மாதிரி மகிழ்வுக்கு முன்னால் அந்த நேரத்திலேயும் அதாவது ஜுமாவுடைய மகளிம் சனிக்கிழமையுடைய சனிக்கிழமை நேரம் அதோடைய நேரம் மேலான பெரியார் பாருங்க அல்லா சீன நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறான் சரியான கஷ்டம் ஒன்று என்ன சும் எந்த நேரம் தெரியாது அல்லது மகிழ்வுக்கு முன்னால் உள்ள நேரம் அந்த மகிழ்வுக்கு முன்னால் உள்ள நேரம் எல்லாம கூட தொழில் பிசினஸ் கடையா மூடிட்டு வாருது சரியான கஷ்டமான நேரம் அந்த நேரத்துல தான் நல்லா இந்த டைம் வச்சிருக்க அதுக்கு முன்னால தகருடைய நேரம் சரியான அதுவும் நான் வழிபட்டு விட்டேன் அவருடையில நேற்றிரவு ஏன் அந்த நேரத்துல துவாவுல ஏதாவது விசேஷமா இருக்கதா சொன்ன அந்த சகோதரிகள் ஆகுவான் சலாத்து சலாம் அவர்களுடைய அந்த மகன்மார்கள் அதன தியாக்கூட்ட வந்து சொன்னாங்க اِسْتَغْفِرْ لَنَا ذُنُوبَنَا إِنَّكَ كُنْتَ خَاطِئًا நம்முடைய தந்தையே நாங்க பாவம் செஞ்சிட்டோம் தவறு செஞ்சோம் அந்த நேரத்தில் எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தாங்க அவர்கள் செய்தாங்க இந்த ஹஜீச காரணமாக வைத்து இமாம்கள் சொல்றாங்க ஜும்மாவுடைய நேரம் அதே மாதிரி அந்த நேரம் பெண்கள் எல்லா வேலையும் ஒதுக்கி வைக்கிறது ஆண்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால வந்து அது அது சொன்னார் எங்களுக்கே தெரியும் அதனால் எங்க கஷ்டத்தை நாங்கள் அல்லாக்க சொல்றது எங்கட திறமை அல்லாவுக்கு எல்லா எந்த பாஷை வேணும் என்றாலும் நீங்க கேளுங்க ஆனா தொழுகையில மாத்திரம் அரபியில தான் கேட்கணும் தட்பீர் கட்டணத்திலிருந்து ஸ்தலாம் கொடுக்குற வரைக்கும் அரபி அல்லாத வேற எந்த பாஷையும் தொழுகையில நுழைக்கலாம் ஆனா தொழுக அல்லாத வேலையில நீங்க என்ன செய்யலாம் தாராளமா உங்களோட துவாவுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம் இப்ப எல்லாரும் சாரு கேளம்புறீங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் ஒதுக்குங்க ஒரு நாலு கத்தி தொழுங்க துவாளை ஈடுபடுங்க இப்ப இருக்கு முன்னாள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க அதுல துவாவுளை ஈடுபடுங்க அதே மாதிரி தான் பருவான தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் அதிலே பாருங்க எல்லாம் ஒவ்வொரு வேலையை வச்சு கொண்டு வருவாங்க சோடுறது கேட்கப்படக்கூடிய என்னுடைய சந்தேகம் அர்ப்பணமாகும் ஒவ்வொரு துருகைக்கு பின்னால கண்டிப்பா அந்த ஒவ்வொருக்கு பின்னால பெரியார் சில குறிப்பிட்ட நேரங்களில் அதே மாதிரி அடுத்தவர்கள் அடுத்தவர்கள முக்கியமான ஒரு கேக்குறாங்க யார சூழல்லாம் நான் உம்ரா செய்ய போறேன் நீங்க எனக்கு அனுமதித்தாங்க அப்ப நம்பி சொன்னாங்க நான் அனுமதி தந்துட்டேன் சின்ன சகோதரனே நீங்க என்னையும் உங்களோட துவால சேர்த்துக் கொள்ளுங்க சகோதரனே உங்களோட துவால நீங்க என்ன சேர்த்துக் கொள்ளுங்க மறைஞ்சிடீங்க நீங்க என்ன சேர்த்துக் கொள்ளுங்க நீங்க என்ன மறைந்திராதீங்க நபி அவர்கள் அதை தொமருட்ட கேட்டாங்க அந்த நாங்க நீங்க மாத்திரம் துவாவுக்கு தேவைப்பட்டவங்க மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே ஒரு பெரிய ஒரு ஆயுதம் பூல் ஆகுவதற்குரிய ஆக முக்கியமான ஒரு அம்சம் எங்களோட உணவு சுத்தமாக இருக்கணும் எங்கட சாப்பாடு சுத்தமாக இருக்கணும் எங்களோட உடல் ஹலாலான முறையில வளரணும் எங்களை உடை சுத்தமாக இருக்கணும் இன்றைக்கு பலர்கள் சொல்றாங்க நாங்கிறோம் ஆனா எங்கட துவா கபூலாக இல்ல காரணம் என்ன எங்களை சம்பாத்தியத்தில் ஹாரம் கலந்துருச்சு எங்கட வேலையில ஹாரம் கலந்துருச்சு எங்கட பிஸ்னஸ் ஹராம் கலந்திருக்கும் அல்லது எங்கட உணவு ஹராம் கலந்திருக்கும் அதனால சாத்தியமான அபி வக்கத் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு வன் தசரன யா ரசூலுல்லாஹி ஹுஜுல்லாஹா அன் அகூல முஸ்தஜபத் தஆவா இனுடைய துஆ நான் கேக்குற எல்லா துஆவையும் அல்லாஹ் ஏத்துக்குள்ள நீங்களுக்கு துஆ செய்ங்க நபியங்க துஆ செய்யலை நபியங்க சொன்னாங்க யாத்தான் அபி மத்தமக்க தakun முஸ்தஜபத் தஆவா உங்களோட உணவனை அலராக்கிக் கொள்ளுங்க உங்களோட உணவனைங்க சுத்தமாக்கிக் நீங்க கேக்கிற துவா எல்லாத்தையும் அல்லா கபூர் சேவான் அவர்களை சொன்னாங்க இன்னும் ஒரு புகாரி ஷரீஃப் வருது ஒரு மனிதனை பற்றி அவர் நீளமான பிரியாண செய்யறாரு சஃபர் ஒரு நீண்ட பிரியாணத்தை செய்றாரு அக்பர் அவருடைய தலைவிரிக்கோளம் அக்பர் மேலெல்லாம் மண் பட்டு தூசி பட்டு அவருடைய முடிக்கு என்ன பூசியும் இல்ல முடி அதாவது தலைவிரி கோலமா மேலெல்லாம் நீளமான உயர்த்தி ஒன்று பாருங்க அந்த உட கே பார்த்து நிலைமைகளும் அவருடைய உடம்பெல்லாம் பொழுதி மண்பு இந்த ஆடை ஹராமாக இருக்கிறது அவருடைய உடம்பு கொண்டு வளர்க்கப்பட்டிருக்கிறது அதனால் அவருடைய ஏற்றுக் கொள்வான் மேலான பெரியார்களே கனவான்களே சகோள்களே அங்கு ஈடுபடுறதோடு அந்த துவா உயிரோட்டமாக அவர்களுடைய பண விடயங்களை சாதித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாகிஸ்தான் முதலாவது ஏவுகணையை விட போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இஸ்லாமிய நாடு தன்னை பெரிய ஒரு அணு ஆயுத போறாங்க நூத்தி ஐம்பது விஞ்ஞானிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க அந்த விஞ்ஞானிகளுடைய தலைமை விஞ்ஞானி முபாரக் சொல்லக்கூடியவர் அவரும் ஆனா அந்த வானவியர் விஞ்ஞானிகளை சொல்லிட்டாங்க இப்ப காலநிலை சரியில்லை நீங்க இந்த ஏவுகணை அனுப்புற வேலையில அந்த பாலைவன புயல் காற்று வீசும் அதனால உங்களுக்கு அந்த ஏவுகணையை செக் பண்றதே கஷ்டம் ஆனா இவங்க எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டாங்க பாகிஸ்தானுள்ள ஆக பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் அங்க வந்துட்டாங்க புயல் அனுப்போ இப்பொழுது விஞ்ஞானிகள் எல்லாம் பெரிய கவலையில் இருக்கும் பொழுது அந்த என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாரு பக்கத்து விஞ்ஞானிகள் தெரியாதா கொஞ்சம் கேட்க என்ன செய்யறீங்க எல்லா முஸ்லீம்களுக்கார் நான் டுவா செய்கின்ற இது என்ன ட்ராவுடைய நேரம் டெக்னாலஜி இன்டர்நெட் கம்ப்யூட்டர் நாங்க இவ்வளவு பெரிய ஒரு ஏவுகணை அனுப்புற வேலையில் உங்க இந்த ட்ரா என்ன நடக்கும் சொன்னாங்க இல்ல இதுவரைக்கும் நபி அவர்கள் நபிக்கு பின்னால வாழ்ந்தவர்கள் அந்த காற்று அப்படியே நின்று அவங்க வெற்றிகரமாக அந்த ஏவுகணையை ஏவிட்டு அவர்கள் அதை செக் பண்ணி முடிச்சிருக்கிறார் எங்க வெளியாகிற ஒரு ிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருடம் ஐந்தாவது மாதம் இருபத்தி எட்டாம் தேவை அன்றும் யாரு நம்பினாங்களோ அவர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கையை அல்லா வீணாக்க மாட்டான் மேலான பெரியார்களே கனவான்கணேஷ் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாங்கள் இப்படி மற்ற வணக்கங்களுக்கு ஐபாதத்துகளுக்கு குரான உதிரத்துக்கு தொழூரத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாதிரி ரமபால விசேஷ நேரத்தை ஒதுக்குங்க விசேஷமான முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு அச்சமட்ட நில ஆகிரா நாம் நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் அல்லா நம் அனைவர்களுக்கும் தோட்டி செய்வானாக ஆகவே அல்லா நம்முடைய பான்குலைய மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய பான்களையும் பெண்களுடைய பாங்குளை மன்னிப்பாயார் اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اكفنا شرنا وبل كباياها كلها يا رب العالمين اللهم اغفر لنا اننا اللهم اغفر لنا اننا اللهم اغفر لنا من النعمت وادخل الجنه يا رب العالمين وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا رحمن الرحيم والحمد لله رب العالمين